அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற அமைப்பின் வாயிலாக திட்டத்தின் வாயிலாக திருக்குற்பாக்களையெல்லாம் அறிவு நலம் மனநலம் சொல்நலம் உடல் நலம் செயல் நலம் ஆகிய பல்வேறு தலைப்புகளின் கீழ் ஆராய்ந்து தெரிந்து வருகிறோம் செயல் நலத்தின் கீழ் இதுவரை பத்தொன்பது அதிகாரங்களை நிறைவு செய்திருக்கிறோம் ஒன்று தெரிந்து செயல் வகை இரண்டு வலியறிதல் மூன்று காலமறிதல் நான்கு இடநறிதல் ஐந்து தெரிந்து தெளிதல் ஆறு தெரிந்து வினையாடல் ஏழு பதினான்கு வினை திற்பம் பதினைந்து வினை வகை பதினாறு செங்கோன்மை பதினேழு கொடுங்கோன்மை 18 வெறுவந்த செய்யாமை 19 கண்ணோட்டம் இந்த செயல்நலம் என்கிற தலைப்பிலே அடுத்தபடியாக நாம் குற்றம் கடிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களின் பொருளை திருவள்ளுவெருமானின் திருவடிகளை வணங்கி அவருடைய திருவருட் துணை கொண்டு ஆராய முற்படுவோம் குற்றம் கடிதல் என்பது திருக்குறளில் நாற்பத்தி நான்காவது அதிகாரமாக விளங்குகிறது ஓர் அரசன் அல்லது தலைவன் தன்னிடத்தில் தோன்றும் குற்றங்களை அதாவது குறைபாடுகளை நீக்கிக் கொள்பவனாக இருக்க வேண்டும் குற்றம் கடிதல் என்றால் தன்னிடம் தோன்றும் குற்றங்களை குறைபாடுகளை அறிந்து அவற்றை அகத்தாய்வு அல்லது தற்சோதனை செய்து திருத்திக் கொள்ளுதல் அல்லது நீக்கி கொள்ளுதல் என்று பொருள் பேராசை அறிவின் வயப்படாத உணர்ச்சி வயப்பட்ட பெருங்கோபம் பெற்ற செல்வங்களை எவருக்கும் பகிர்ந்தளிக்க விருப்பமின்மை பகுத்தறிவை இழந்து மதிமயங்குதல் தன்னுடைய திறமைகளை வியந்து கர்வம் கொள்ளுதல் மகிழ்ச்சியுடன் இருப்பவர்களை பார்த்து பொராமைப்படுதல் ஆகிய குற்றங்களை ஒவ்வொருவரும் நீக்கியே ஆக வேண்டும் அறிவுடைமையின் பயன் காமக்ரோத லோபமோக மதமாச்சரியம் என்கின்ற நம்மால் அனுபவிக்கப்படுகின்ற இந்த அரு பகைவர் கூட்டத்தை அழிப்பதே ஆகும் திருக்குறளில் இவ்வதிகாரம் அறிவுடைமைக்கு பின்பு அமைக்கப்பட்டிருக்கிறது ஒளியின் செயல் இருட்டை போக்குதல் பொருளை விளங்க வைத்தல் என்பது போல அறிவுடைமையின் செயல் குற்றங்களை போக்கலும் நன்மைகளை ஆக்கலும் ஆகிய இரண்டு நிலைகளை உடையது ஆகையால் அறிவுடைமையின் செயலாகிய குற்றங் களைதலை அறிவுடைமைக்கு பிறகு உபதேசித்திருக்கிறார் திருவள்ளுவெருமான் இவ் அதிகாரத்தின் முதல் குரட்பாவை நாளை படித்து பொருள் அறிந்து கொள்வோம் அனைவருக்கும் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு